தலைப்பு எழுபத்து ஒன்பது புருஷன் ஜீவனுக்கு புருஷன் என பெயர் வருவானேன் வித்தியா தத்துவத்தில் புருஷன் என்பது விஷயத்தில் அழுந்தியிருக்கும் எட்டு குணங்களை குறிப்பிக்கின்றபடியால் தத்புருஷன் மத்திய புருஷன் என்று வழங்கியது மேலும் சிவம் என்பது ஒன்றே